35 ஐந்தாம் பாடல் விதி காணும் உடம்பை இறைவன் நமக்கு உடம்பை தருகிறான் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான உடம்பை தருகிறான் ஏன் நாம் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப நமக்கு உடம்பை தருகிறான் இந்த உடம்பு வினையில் வந்தது வினைக்கு விளைவாவது பழைய வினையை அனுபவிப்பதும் உடம்புதான் புதிய வினையை உருவாக்குவதும் உடம்புதான் மற்றொரு ஆன்மா தன்னுடைய வினைகளை அனுபவித்து தீர்க்க குழந்தை என்ற பெயரில் இன்னொரு உடம்பை கொடுப்பதும் இந்த உடம்புதான் எனவே இது விதி காணும் உடம்பு இதன் மேல் பாசங்கொண்டு அழிந்து போகும் பொய்யான உடம்பை மெய்யென்று எண்ணியவன் நான் என் வினை இப்படி எண்ண வைத்தது நான் நல்ல கதியை அடையும்படி உன் திருவடித்தாமறைகளை எனக்கு எப்பொழுது தந்தருவாய் விதி காணும் உடம்பை விடாவினையே கதிகான மலர் களல் என்று அருள்வாய் என்கிறார் அருணகிரியார் காயமாயத்தை கழித்தருள் செய்யாய் என்பது திருவாசகம் இதுக்கு விதி காணும் உடம்புன்னு பேரு ஏன் நான்குகனால் படைக்கப்பட்டதால் இது விதி உடம்பு இதை விட வேண்டும் என்று முருகனை வேண்டிய அருணகிரியார் அடுத்த இரண்டு அடிகளில் அவனை மதிவானுதல் வள்ளியை அல்லது பின் துதியா விரதா சுரபூபதியே என்று அழைக்கிறார் நமக்கெல்லாம் விரதம் உண்டு பட்டினி கிடப்பது விரதம் ஒருவேளை மட்டும் உண்பது விரதம் மாதரை தீண்டாமல் இருப்பது விரதம் இது மாதிரி முருகனுக்கும் ஒரு விரதம் இருக்கிறது அது என்ன தெரியுமா பிறைபோல் ஒளி வீசும் நெற்றியை உடைய வள்ளி நாச்சியாரைத் தவிர வேறு யாரையும் வணங்குவதில்லை முருகன் விரதம் எப்படி இருக்கிறது கதை வள்ளியை துதிப்பது முருகன் விரதமானால் அவளுக்கு ஆசைப்பட்டவன் எப்படி நம்முடைய உடம்பு ஆசையை மாற்றுவான் தேவர்களுக்கு அரசனானவன் இப்படி செய்யலாமா என்ற சந்தேகம் எழுகிறது இதற்கு என்ன தீர்வு வள்ளி நாட்சியார் யார் நம்முடைய பக்தியும் அன்பும் தான் வள்ளினாட்சியார் யான் எனது இரண்டும் இல்லாமல் இருந்தால் அது தன்னை இழந்த நிலை இப்படி தன்னை கொடுத்தால் தலைவனை பெறலாம் ஆணவ மகன்றால் ஆண்டவன் தெரிவான் இதற்கு வள்ளி சன்மார்க்கம் என்று பெயர் வைக்கிறார் அருணகிரியார் வள்ளி நாச்சியார் நம்முடைய அப்பர் சுவாமிகள் பாடியது போல தன்னை மறந்தால் தன் நாமங் கெட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தாளே என்ற அருக்காதலுக்கு அடையாளமானவன் பக்தி செய்யும் அடியாரோடு இணங்கி இருப்பதுதான் வள்ளியை வணங்குவது என்று அருணகிரிநாதர் குறிப்பிடும் நிலை இதை அடுத்த பாடலிலும் அவர் குறிப்பிடுகிறார் வள்ளி நாச்சியார் இச்சா சக்தி அன்புக்கு அடையாளம் அந்த அன்பின் வழியாக அடியாரை முருகன் ஆட்கொள்கிறான் என்பதை அவளை துதிக்கிறான் என்று அழகாக சொல்கிறார் அருணகிரியான் தெய்வ யானை கிரியாசக்தி வழிபாட்டு செயல்கள் மூலம் இறைவனை அடையலாம் என்பதற்கு தெய்வ யானை அடையாளம் அன்பின் மூலம் ஆண்டவனை அடையலாம் என்பதற்கு வள்ளினாட்சியார் அடையாளம் தெய்வ வழிபாடு முருகனை தேடி திருப்பரங்குன்றத்துக்கு வந்தது அன்புமயமான வள்ளியை தேடி அவன் வள்ளிமலை காட்டுக்கு போனான் இந்த அன்பு சிறப்பு அனுபூதி முழுவதும் மலர்ந்து மனம் வீசுகிறது விதி காணுப்புடம்பை விடாவினகேன் கழல் எந்தருள்வாய் விதி காணும் உடம்பை விடாவின ஏன் கழல் எந்த உள்வாய் மதி வள்ளியை பள்ளியை மதி நுதல் வள்ளியை அல்லதுவில் துதியா விரதா துதியாவிரதா சுரபூபதியூபதியே